ஸ்ரீருபியோ நம அபார்கருணாசி ஜானதம் ஷாந்தருப்பீச்சிரேகரம் பிரணமாநயமோத்ஸ மனுஷர்ஹலும் பிரணிஹலும் மோஷங்கரானந்தையடயணும் கத்துக்கோத்தையும் நாடயும் கத்துக்க கருணாமூர்த்தியான சர்வேஸ்வரன் படமேஸ்வரன் பகவத் பாதாச்சாரியாளாக அவதாரம் பண்ணின தினம் இன்றைய தினம் ரொம்ப உயர்ந்த தினம் நம்முடைய முக்கியமான லட்சியமே மோட்சத்தை அடையணுங்கிறது தான் உபனிஷத்து சொல்கிறபொழுது தத்விஜானா ச குருமேவாபிட்சேத் சமித் பாத்ரிஜம் பிரம்மனிஷ்டம் அந்த ஜானத்தை நாம் அடையணும் அப்படின்னா வேதாந்த ஸ்ரவணங்கிறது ரொம்ப முக்கியம் வேதாந்தத்தை கேட்டுண்டே இருக்கணும் உபனிஷத்துகளை கேட்டுண்டே இருக்கணும் அதற்கு நல்ல குருவை போய் அடையணும் அந்த குரு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்ரோத்ரம் பிரம்மனிஷ்டம் ஸ்ரோத்ரம் ஸ்ரோத்ரியகான்னால் ஆச்சாரத்தோடு கூட வேதத்தை அத்தியனம் பண்ணி சாஸ்திரங்கள்லாம் படித்து உபனிஷத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சவராக இருக்கணும் பிரம்மனிஷ்டம் பிரம்மனிஷ்டராக இருக்கணும் ஞானியாக இருக்கணும் அல்லது ஜானிக் ஞானம் அடையிறதுக்கு அபியாசம் பண்ணுறவராக இருக்கணும் அப்படிப்பட்டவரே குருவாக நாம் போய் அடையணும் சமித் பாணிகி சம்மிதோ பாணி ரெண்டு கையையும் தூக்கி கூப்பிண்டு போய் நமஸ்காரம் பண்ணி அப்படிப்பட்ட குருவை அடைஞ்சி எனக்கு இந்த பிறவி பயனை அடையிறதுக்கான வழியை நீங்கள் சொல்லணும்னு கேட்கணும்னு அப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்குறது உபனிஷத்து அப்படி ஒரு குருவை அடைஞ்சு நாம் இந்த ஜானத்துக்கு முயற்சி பண்ணணும் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய வேதங்கள் சாஸ்திரங்கள் புராணங்கள் உபனிஷத்துகள் இந்த மோக்ஷாஸ்திரம்னு சொல்லக்கூடியதான இந்த வேதாந்த சாஸ்திரங்கள்லாம் நம்ம வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா அதற்கு மூல காரணம் பகவத்பதாச்சாரியால் தான் அவர் தேசம் பூரா சஞ்சாரம் பண்ணி அசத் ம அசன் மதங்கள் நிறையா இருந்தது அவரவர்கள் தோணினபடி சித்தாந்தங்களை சொல்கிறதுன்னு அப்படி இருந்த ஒரு காலத்தில் பகவத்பதாச்சாரியால் அவதாரம் பண்ணி அந்த மதங்கள்லாம் சரியில்லை நம்முடைய வேதம் காண்பிக்கிற இந்த உபனிஷத் சரியான மார்க்கம் அப்படின்னு அந்த அத்வைத சித்தாந்தத்தை பிரச்சாரம் பண்ணி நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்கா அப்படிப்பட்ட குருவை நாம் அடைஞ்சிருக்கோம்னா நாம் அத்தனை பேரும் பெரிய பாக்யசாலிகள் அந்த குருவனுடைய ஜெயந்தி தினம் இன்றைய தினம் என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்த பிறந்த மாதிரி இன்றைய தினம் பகவத் பதாச்சாரியால் அவதாரம் பண்ணின தினம்னால் அவதாரம் பண்ணியிருக்கார் இன்றைக்கி குழந்த பிறந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவோம் ஒரு ஆண் குழந்த பிறந்திருக்குன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவோம் அப்படி சந்தோஷத்தோடு கூட பகவத் ஆராதிக்கணும் அவருடைய விக்கிரகமோ அல்லது அவருடைய படமோ அல்லது ஒரு கலசத்தில் அக்ஷத்தை வச்சு அதுக்கு அலங்காரம் பண்ணியோ பகவத் பாதாச்சாரியாவில் பூஜை பண்ணி முன்னியெண்ணம்னு பாசிப்பருப்பை ஊற போட்டும் அதில் கடுகு தாளித்து விட்டு தேங்காயை துருவி போட்டா அதுக்கு முன்னெண்ணம்னு பேர் எலுமிச்ச மழை புழியணும் அதை வச்சு நெவேத்தியம் பண்ணணும் அதுவும் ரொம்ப பிரீத்தியை கொடுக்கக்கூடியது அதை நைவேத்தியம் பண்ணி பீஜதானம்னு பண்ணணும் குழந்தை பிறந்த உடனே நாம் அத்தனை பேரும் செய்கிறது என்னென்னா பீஜ தானம்னு முதல்ல விரதானம்னு சொல்கிறது நெல் வாங்கி வச்சுட்டு அந்த நெல்லில் காயின் போட்டு தானம் பண்ணணும் அத்தனை பேருக்கும் புருஷாஸ்திரிகள் வித்தியாசம் பார்க்காமல் அத்தனை பேருக்கும் கொடுக்கணும் விரதானம்னு பேர் அது கொடுத்தா அந்த குழந்தைக்கு நவகிரகத்தினால் உள்ளக்கூடிய தோஷங்கள் இந்த பாலாரிஷ்டம் முதலிய தோஷங்கள்லாம் குழந்தையை பாதிக்காதுன்னு நம்முடைய ரிஷிகள் சொல்லியிருக்காங்க அந்த பீஜதானத்தை பகவத் பாதாச்சாரியாளுக்காக பண்ணி சந்தோஷப்படணும் அப்படி பண்ணிட்டு தோட்டக்காஷ்டகம்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் தோட்டக்காஷ்டகத்துக்கு ரொம்ப பெருமை ஜாஸ்தி என்ன பெருமைன்னா பகவத்பாதாச்சாரியாலே கேட்டிருக்காள் தோட்டகாஷ்ட தோட்டகாஷ்டகத்தை அதுதான் பெருமை அவர் இருக்கிறபொழுதே அவர் காதனால் கேட்கப்பட்டது தோட்டகாஷ்டகம் ரொம்ப அற்புதமான அர்த்தங்கள் எல்லாம் சொல்கிறது முதல் அஷ்ட தோட்டகாச்சாரியால பண்ணப்பட்ட எட்டு ஸ்லோகங்கள்னு அர்த்தம் முதல் ஸ்லோகம் விஜிதாக்கிலாஸ்திர சுதா ஜலதே மகிதோபனிஷத் கஜிதார்த்தனிதே ஹதயே கலஜே விமலம் சரணம் பவசங்கர தேசிகமே சரணம் அப்படின்னு அவருக்கு சிஷ்யர்கள் அதில் ஒரு சிஷ்யருக்கு ரொம்ப புத்திசக்தி குறைச்சலாக இருக்குது அவர் குருக்கிட்ட ரொம்ப மரியாதையாக இருக்கார் அப்படி தினப்படி குருவுனுடைய வேஷ்டி பகவத் பாதாச்சாரியாருடைய வேஷ்டியை தோச்சி காயப்போட்டு போக வேண்டிய காரியம் அவருடையது ஒரு சமயம் ஒரு நதி இக்கரையில் பகவத் பாதாச்சாரியால் கால வேளையில் பாடத்துக்கு உட்காண்டிருக்கார் எல்லா சிஷ்யாலும் வந்துட்டா அந்த சிஷ்யர் மாத்திரம் வேஷ்டி உணர்த்தின்னு இருக்கார் நாழியாக இருது இவர் பாடம் ஆரம்பிக்கலை அவர் வரட்டும்னு காத்துருக்கார் பாக்கி சிஷ்யாளுக்கெல்லாம் என்ன தோணித்துன்னா அவன் வந்தும் என்ன பெருசாக என்ன கிரகிச்சுட்ட போகிறான் அவனுக்கு புத்திசக்தி குறைச்சல் அவன் இருக்கிறதும் ஒன்றுதான் இல்லாததும் ஒன்றுதான்னு பாக்கி பேரெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுண்டார் அவருக்கு தெரியாமல் இருக்குமா ஈஸ்வரன் அவர் உடனே என்ன பண்ணினார் இந்த சிஷ்யனை கூப்பிட்டார் இரஞ்சி சீக்கிரம் வான்னு கூப்பிட்ட உடனே கிட்டுக்கிட்டுன்னு ஓடி வராருவர் ஆகா நம்மளை கூப்பிடுறா அறிவே ஓடி வராரு நதியில் பிரவாகம் போயின்னு இருக்கு ஓடி வரார் அந்த நதி மேலேயே நடந்து வராருவர் உள்ளே போகலை இதை பார்த்த உடனே பாக்கி பேருக்கு ரொம்ப ஆச்சரியம் வந்த உடனே நமஸ்காரம் பண்ணிட்டு பாடத்துக்கு உட்கார்ந்தார் தான் குருவனுடைய அனுகிரகம்னு பேர் குருன்னு நினச்சார்னா எப்படிப்பட்ட ஒரு அசடையும் ரொம்ப ஜானியாக ஆக்க முடியும் குருவுக்கு அதான் பகவானை காட்டிலும் சன்னியாசிகளுக்கு ஞானிகளுக்கு ரொம்ப சக்தி ஜாஸ்தின்னு உபரிஷத்தை நமக்கு காண்பிச்சுருக்கு ஈஸ்வரனுக்கு லட்சணம் என்ன பகவானுக்கு லக்ஷணம் என்னென்னா சாட்சி சேதா கேவலோ நிர்குணஸ்ட அப்படின்னு புண்ணிய கர்மாக்கள் பாப கர்மாக்கள் புண்ணியம் பண்ணுறவன் புண்ணியத்தை அனுபவி சுகத்தை அனுபவிக்கிறானா பாபம் பண்ணுறவன் துக்கத்தை அனுபவிக்கிறானான்னு பார்க்கக்கூடியவர் தான் பகவான் சாட்சியாக இருக்கார் அவர் பாபம் பண்ணினவனுக்கு அந்த பாப்பத்தை போக்கக்கூடிய சக்தியோ அந்த சக்திகள் பக பகவானை விட சந்யாசிகளுக்கு ஜாஸ்தின்னு உபனிஷத்து சொல்லியிருக்கு அதனால தான் பகவானை காட்டிலும் ஞானிகளுக்கு ரொம்ப உயர்வு ஜாஸ்தி அதனால்தான் நம்ம தேசத்தில் ஞானிகளுக்கெல்லாம் அங்கங்கே அதிஷ்டானம் பண்ணி பூஜை பண்ணுறதுன்னு வச்சுருக்கோம் அதான் ஒருத்தன் ஞானியாக ஒருத்தன் ஆகிறான்னா சூரியனே அவனை பார்த்து பயப்படுறான்னு உபனிஷத்து சொல்கிறது ஏன்னா பகவானை காட்டிலும் உயர்ந்த ஸ்தானம் அது அப்படி ஆக்க முடியும் குருவினால் அசடக்கூட அப்படி ஆக்க முடியும் ஆனால் மூக்க பஞ்சசதின்னு ரொம்ப பிரசித்தமான ஒரு கிரந்தம் மூக்க பஞ்சசதின்னா மூக்கஹானா ஊமன் ஊமைன்னு அர்த்தம் ஊமையினால் பாடப்பட்டது ஐநூறு ஸ்லோகம் மூக்க பஞ்சசதி பகவத் அப்படி ஒரு கிரந்தம் நமக்கு கிடச்சிது இந்த மூக்க பஞ்சசதியை படித்தாலே ஊமையாக இருக்கிற குழந்தைகள் சரியாக பேச்சு வராத குழந்தைகள் அல்லது மழையில் போகாத குழந்தைகள் திக்கு வாயு உள்ள குழந்தைகள் அவ்வளோலாம் அந்த மூக்க பஞ்சசதியை பாராயணம் பண்ணினால் அந்த குறைகள் போகும் ரொம்ப மேதாசக்தி ஜாஸ்தியாக வரும் அதிகமாக வரும்னு மகா பிரிவாலே நமக்கு காண்பிச்சிருக்கா இப்படி குருவனுடைய அனுகிரகத்தினால் நாம் அத்தனையும் அடைய முடியும் அப்படிப்பட்ட குருவனுடைய ஜெயந்தி தினம் அந்த தோட்டக்காஷ்டகத்தில் முதல் ஸ்லோகம் என்னென்னா விதித்தாக்கில சாஸ்திர சுதா ஜலதே பவசங்கர தேசிகமே சரணம் சங்கரா குருவான உங்களுக்கு நீங்கள் தான் எனக்கு சரணம் அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா விஜிதாக்கில சாஸ்திர சுதா ஜலதே தேசத்தில் உள்ள அகிலமான இந்த தேசத்தில் உள்ள அத்தனை வித்தேங்கிற ஒரு அமிர்தம் இருக்கு அந்த சமுத்திரமாக இருக்கார் அத்தனை படிப்புனுடைய கடல் அவன் மகிதோபனிஷத் கதித்தார்த்தன் இது அத்தனை படிப்பையும் ஒருத்தன் அவன் குழப்பவாதியாகனா இருப்பான் எது சரி எது தப்புன்னு தீர்மானம் பண்ண முடியாமல் இருப்பான் எல்லா படிப்பும் படித்தான் அப்படியா நான் இல்லை மகிதோபனிஷத் கதித்தார்த்தன் அதில் உயர்ந்ததான உபனிஷத் மஹிதோபனிஷத் கஜிதார்த்த நிதே என உபனிஷதர்த்தத்தை நமக்கு சிறப்பாக நமக்கு எடுத்து காண்பிக்கக்கூடியவர் மகிதோபனிஷத் கஜிதார்த்த நிதே ஹிருதயே கலையே விமலம் சரணம் அப்படிப்பட்ட குருவான பகவத் பாதாச்சாரியால் என்னுடைய ஹிருதயத்தில் எப்பொழுதும் இருக்கணும் அப்படிப்பட்ட குருவான உங்களுக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு முதல்ல ஸ்லோகம் இப்படி ஒவ்வொரு ஸ்லோகமும் ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள் அதை சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் விட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த பீஜதானம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அவருடைய அனுகிரகம் நம்ம அத்தனை பேருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அவருடைய ஜெயந்தி தினத்தை ஞாபகம் வச்சுக்கிறா போல தான் அவருடைய பேரையே அமைச்சிருக்கார் கேரளா பக்கங்களில் அப்படி வழக்கம் கேரளா பக்கங்களில் குழந்தைக்கு நாமகரணம் பண்ணினால் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பண்ணுவாள் அதாவது சங்கரகான்னு பேர் அவருக்கு அதில் மூணு எழுத்து ஷ க ர இதுதான் அவருடைய ஜென்ம தினத்தை சொல்கிறது தலகூப்புரை பார்க்கணும் கடைசி எழுத்து ரெனா ஏ ரெண்டாவது அப்படின்னா ரெண்டாவது மாதம் வைசாக்க மாதம் அடுத்த எழுத்து க கன்னா ஒன்றுன்னு அர்த்தம் அதாவது முதல் பட்சம் சுக்லபக்ஷம் ஷன்னு அஞ்சின்னு அர்த்தம் ஏர லவ ஷ பஞ்சமி அதான் வைசாக சுக்ல பஞ்சமியில் அவர் ஜனிச்சிருக்காருன்னு அவருடைய பேரே நமக்கு காண்பிக்கிறதுன்னு மகா பிரிவாக நமக்கு காண்பிச்சிருக்கா அப்படி சங்கரஹான்னு அவர் பிறந்த தினத்தையும் காண்பிக்கிறது பரமேஸ்வரனுடைய பேராகவும் அது அமைஞ்சிருக்கு அப்படிப்பட்ட பகவத்பாதாச்சாரியாளுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக அத்தனை பேருக்கும் சித்திக்கணும் சித்திச்சு நம்முடைய நமக்கும் நம் அடுத்த குழந்தைகளுக்கும் வேதத்தில் தீர்மானமான நம்பிக்கை முடிஞ்ச வரைக்கும் வேதங்களை படிக்கணும் வேதத்தில் சொல்லப்பட்டபடி வாழ்க்கையை அமைச்சுக்கணும் மேலும் நமக்கு பிறவி பயனான மோட்சத்தை அடையிறதுக்கான வழியை நம்முடைய குருவானவர் காண்பிக்கணும் அப்படிங்கிறதாக இந்த சங்கர ஜெயந்தி மகோத்ஸவத்தில் பகவத் பாதாச்சாரியாளுடைய சன்னிதியிலையும் மகாபரிவாருடைய சன்னிதியிலையும் பிரார்த்தனை பண்ணிப்போம் பகவத் பாதாச்சாரியால் அவரை பிரார்த்தனை பண்ணுற ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இது மகாபெரிவா ரொம்ப வசத்தியாக சொல்லியிருக்கா காரணம் என்னென்னா பகவத்பாதாச்சாரியால் சன்னியாசி அப்படிங்கிறது இந்த ஒரு ஸ்லோகம்தான் சொல்கிறது அப்படின்னு மகாபெரிவா சொல்லியிருக்காள் அந்தஸ்லோகத்து சொல்லி பகவத் பாதாச்சாரியாழ நமஸமீப்பூம் வேதாந்தசாயவே சாந்தய நானாகேந்திரசபோகீந்தவந்திய மோஹ்வாந்திவகராயவத் பாதாபிதா விமியகமஸூர்ணாயோத்மே பகவத்பாதாச்சாரியாளுடைய அனுகிரகம் அத்தனை பேருக்கும் கிடைக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அடுத்தடுத்த உபன்யாசங்களில் தர்மங்களை பார்ப்போம்